முப்பத்தி அவர்கள் தொழுகையை துவக்கும் போது தம் கைகளை உயர்த்துவார்கள் செல்லும் போதும் தம் கைகளை உயர்த்துவார்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என கூறும்போதும் தம் கைகளை உயர்த்துவார்கள் இரண்டாம் ரகாத்து முடித்து எழும்போதும் தம் கைகளை உயர்த்துவார்கள் நபி சலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததாகவும் குறிப்பிட்டார்கள்